அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அர்ப்பணியின் கோபம் அனாவசியமாகிவிடும் மூளைக்கு வேலை கொடுத்தால் முன்னேற வழி கிடைக்கும் மூட நம்பிக்கை மன வலிமையற்றவர்களுக்கே சொந்தமானது நாம் மூட நம்பிக்கைகளுக்கு ஒருபோதும் இடம் தரக்கூடாது செய்யும் போது வெற்றி அடையலாம் யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் எறும்பின் பலம் அதன் ஒற்றுமையில் மனிதனின் பலமோ நம் நம்பிக்கையில் எனவே துணிவே துணை என்ற பழமொழியை கருத்தில் கொண்டு போது அனைத்து காரியங்களிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றியடையலாம் நாம் எப்போதும் தன்னம்பிக்கை உழைப்பு முயற்சி ஒத்துழைப்பு என்ற எல்லா அம்சங்களையும் தன்னகத்தே கொண்டு செயல்பட்டால் சகுனம் பார்க்கும் எண்ணம் நமக்கு நிச்சயம் ஏற்படாது மன்னரின் சகுனம் பார்க்கும் குணத்தினால் ஒருமுறை முள்ளா மிகவும் சிரமத்திற்கு ஆளானார் என்பதை இக்கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் முல்லா எப்போதும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கமுடையவர் ஒரு நாள் பழக்கம் போல விடியற் எழுந்து மன்னர் வசிக்கும் அரண்மனை உள்ள வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர் அரண்மனை பிரதான வாயிலை நெருங்கும் சமயம் மன்னன் தன் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு புறப்பட்டு வாயிலை கடந்து செல்ல வந்தான் முல்லா வசித்து வந்த ஊரில் நெடுங்காலமாக ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது யாராவது ஒரு வேலை நிமித்தம் புறப்படும் போது எதிரே முல்லா வந்தால் அது கெட்ட சகுனமாக கருதப்பட்டு அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது என்று நம்பினார்கள் ஊர் மக்களை விட அந்த ஊர் மன்னன் சகுனத்தை மிக அதிகமாகவே நம்பினான் ஆகவே கோட்டை வாயிலை கடக்கும் எதிரே வந்த முல்லாவை பார்த்து ஆத்திரமும் கோபமும் அடைந்தான் அவன் சவுனத்தை பற்றி அதிகமாக நம்பியதால் தனக்கு ஏதோ விபரீதம் நடக்க உள்ளதாக நினைத்தான் வேட்டைக்கு செல்வதை நிறுத்தவும் அவன் மனம் விரும்பவில்லை எனவே அவன் தன் காவலர்கள் சிலரை அழைத்து எதிரே வந்த முள்ளாவை பிடித்து சிறையில் அடைத்து சாட்டையடி தருமாறு உத்தரவிட்டு வேட்டைக்கு புறப்பட்டு விட்டான் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்ட காவலர்கள் முள்ளாவை பிடித்து சிறையில் அடைத்து அவருக்கு சாட்டையடி கொடுத்து மயங்க வைத்து விட்டார்கள் வேட்டைக்கு சென்ற மன்னனுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு வேட்டையில் விலங்குகள் சிக்கின அவனும் தன் ஆசை தீர ஏராளமான விலங்குகளை கொன்று வீழ்த்தினான் அதனால் அவன் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடன் வந்த அனைவருக்கும் பல பரிசுகளை வழங்கினான் அரண்மனைக்கு வந்த அரசன் முல்லாவை அழைத்து வர சொன்னான் முல்லா அரசன் முன் வந்ததும் அவன் முல்லாவை வணங்கி தான் அவருக்கு அளித்த தண்டனைக்கு மிகவும் வருந்தி மன்னிப்பும் கேட்டான் ஐயா நீங்கள் எதிரில் வந்ததால் என்னுடைய வேட்டையில் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய வேட்டையில் நினைத்தது போல எந்த விதமான கெடுதலும் நடக்கவில்லை நான் இதுவரை இல்லாத அளவுக்கு விலங்குகளை வேட்டையாடி மகிழ்ந்தேன் நடந்துவிட்ட கெட்ட நிகழ்ச்சியை மறந்து விடுமாறும் கூறி மன்னிப்பு கேட்டார் முல்லாவுடனே மன்னனை பார்த்து நடந்துவிட்டதை எண்ணி நான் வருந்தவில்லை ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை தெவாக தெரிந்துவிட்டது என்று கூறினார் கூறுங்கள் என்று கூறினார் முல்லாவும் உங்களுக்கு நற்பலன் கிடைத்தது ஆனால் உங்களை நான் அதிகாலையில் சந்திக்க நேர்ந்ததால் எனக்கு கொடுமையான தண்டனை கிடைத்தது என்று கூறி இதுதான் நான் சொல்ல வந்த உண்மை என்று கூறினார் அதை கேட்ட மன்னன் மிகவும் மனம் வருந்தி மீண்டும் ஒரு முறை முல்லாவிடம் மன்னிப்பு கேட்டான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவர் ஒரு விஷயத்தை பற்றி யார் சொல்ல கேட்டாலும் அவற்றின் உண்மையான தன்மையை ஆராய்ந்து முழுமையாக அறிவதே சிறந்த அறிவாகும் தண்டனை கொடுப்பது கோபப்படுவது எளிது எந்த குற்றமும் செய்யாமல் தண்டனை பெறுவது என்பது மிக கொடுமையாகும் எனவே எதையும் தெளிவாக அறிந்து பொறுமையாக செயல்படுவதே அனைவருக்கும் சிறப்பை தரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி